எழுவத்தியெட்டாவது காரியம் புமித்தா சத்தேத்து ப்றான் வீத்தோக்கம் தாம்பு அூத்தி सदृश वस्वभाव संग गौड़ाचार्य वेदाशास्त्र सारू विच्पे அஜஸ்வரூபமான அத்வைத துரிய ஆத்ம சைதன்யத்தினுடைய ஜானத்தின் பலனை சொல்ற ரொம்ப நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கணும்னா காரண காரிய விலட்சண துரிய ஆத்ம சைதன்யத்தினுடைய ஆத்ம சைதன்ய ஜானத்தினுடைய பலனை சொல்ற கடைசியா பார்த்தோம் இந்த பொய்யான பொருள்ல நமக்கு காலங்காலமா அறியாமையினால ஆசை இருந்து கொண்டே இருக்கு ஆகையினால இந்த பொய்யான உலகத்திலேயே நம்ம ஈடுபட்டு கொண்டு இந்த மித்யா பிரபஞ்சத்தையே சத்தியம்னு நினைச்சு இந்த மித்யா பிரபஞ்சத்துல ஒரே அபினிவேசத்தோட மித்தியா சத்தியம்னு நினைச்சு அதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சதரிசே தற்பே சதரிசேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு நிகரான பொருள்களிலேயே ஒன்னொன்னும் ஒரு ஒன்னும் இது ஒரு மிச்சா இது ஒரு மிச்சா எல்லாம் மிச்சம் ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லாத்திலையும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு வாழ்க்கையில் என்னெல்லாமோ நம்ம சந்தோஷத்துக்கு ஆயிரத்தி கண்டிஷன் கண்டி இது இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அது இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் இதுவாது இருந்தாத்தான் சந்தோஷமா இருக்க முடியும் வேண்டாமா இது கூட இல்லைன்னா என்னது அப்படின்னு சொல்லி எதையாவது டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கும் அது மாத்திரம் இல்ல நம்ம சர்வ வியாபகமானவன் அப்படிங்கிற எண்ணமே இல்லை பரிச்சின்னமான இந்த சரீரத்திலேயே மித்யாத்ம புத்தி சத்தியாத்ம புத்தியே இல்லை தேகாத்ம புத்திக்கு பேரு மித்யாத்மா புத்திதான் பேர் இந்த தேகத்தையே நான் நினைச்சா அதுக்கு பேரு இது தேகம் வந்து சத்தியமா மிச்சையா நல்லா தெரியும் இந்த ஸ்தூல சரீரம் மிச்சியா சூக்ஷ்ம சரீரம் மிச்சியா காரணம் மிச்சா இந்த காரண காரிய பத்தனாக இருக்க விரும்பல காரியத்தர்த்தல சூக்மசரீரத்துல அபிமானம் இருந்தா நான் காரியபத்தன் காரணசரீரத்துல அந்த தனித்தன்மை அந்த அஜானத்துல அபிமானம் இருந்ததுன்னு சொன்ன காரணபத்தன் இவரோ கௌடபாதாச்சாரியரோ திரும்ப திரும்ப என்ன சொல்றார் காரிய காரிய காரண விலட்சண துரிய சைதன்ய ஸ்வரூபா அஸ்மி அசி அப்படிதான் உபதேசம் என்றார் நீ வந்து விஸ்வன் இல்ல பிராக் தைஜசன் இல்ல பிராக்யன் இல்ல சர்வகத சர்வாதி தேச கால வஸ்து பரிட்சேத சூன்ய துரிய ஸ்வரூபோசி தானே உபதேசம் அப்படி அவர் சொல்றதெல்லாம் வந்து எப்படி இருக்கு எல்லா ஸ்ருதி வாக்கியங்களை வைத்துக் சொல்றார் யுக்தி வாக்கியங்களை வைத்துக் சொல்றார் ஸ்ருக்தி நம்முடைய அனுபவத்தை வச்சுக்கிண்டே மாயைய வைத்துக்கொண்டே அலாத்தத்தை வச்சுக்கிண்டே இத்தனை திருஷ்டாந்தி வாக்கியத்தை இந்த யுக்திகளால யுக்திருஷ்டாந்தங்கள் நம்முடைய அனுபவத்தில் யுக்தியில இருக்கிறது புரிய வைக்கிறதுக்கு ரெண்டு யுக்தி ஒரு வழி அனுபவம் ஒரு வழி அனுபவத்திலே இருக்க அவர் நீ துரியா என்ன பண்றோம் எப்ப பார்த்தாலும் இந்த தேகா மித்யாத்மா அபிமானத்திலேயே தேகாத்ம அபிமானத்திலேயே வஸ்துக்களையே ஏதாவது பிசிக்கல் செக்யூரிட்டி இமோஷனல் செக்யூரிட்டி இன்டலக்சுவல் செக்யூரிட்டி என்னல்லாமோ பாதுகாப்பு பாதுகாப்பு சொல்லி கடைசியில என்னன்னா நம்மளை வந்து நாமளே தொலைச்சு நம்மளை தொலைச்சு நிறைய கடைசியில நமக்கு என்ன வேணும் நமக்கே சரியா தெரியறது இல்லை அதெல்லாம் தான் தற்பே சொன்னார் கடைசியில என்னன்னா தேடுகின்றவனும் உண்மையானவன் அல்ல தேடப்படுகிறவர்களும் உண்மையான தேடுகின்றவன் போதே லிமிட்டட் தேடப்படுறதுங்கிறது இன்னொரு லிமிடேஷன் தேடுறவன் சர்ச் பண்றவன் எல்லாமே என்னன்னா தேடுறவனையும் நாசம் பண்ணு ஞானத்தினால் அழி தேடப்படுவதே முதல்ல அழி அப்புறம் தேடுறவனையும் அழி மமக்காரத்தையும் நாசம் பண்ணு அகங்காரத்தையும் நாசம் பண்ணு வஸ்து அபாவம் புத்வா இந்த ஏவகாரத்தை நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம் சஹா இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு நிர்ணயித்தோன ஜாயத்தே எழுபத்தி அஞ்சாவது ஞானபலன் சொல்ல ஆரம்பிச்ச இடம் அதே மாதிரி இந்த ஏவகாரத்தை எல்லா இடத்துலயும் போடலாம் சஹா புத்வா வஸ்துவ அபாவமேவ புத்வா eva, சகா வஸ்துவாபாவம் இடத்துல நடக்கிற ஒரு காரியம் எங்கேயாவது தங்கம் நகையோட அட்டாச்மெண்ட் வச்சுக்குமா தங்கம் நகையோட சம்பந்தம் வச்சுக்குமா நான் enna அழகா இருக்கேன் தங்கம் சொல்லுமா ஐயோ நான் இப்படி குரூரமாயிட்டேன்னு தங்கன்னு சொல்லுமா அதை போட்டு நசுக்கி இப்படி தாறுமாறுமா வச்சு பிசுரோட வச்சோன்னு வச்சு எல்லா நகையும் போட்டு ஒரு அட்டி அடிச்சு என்ன அதெல்லாம் உருக்கி தாறு மாறுமா வச்சோன்னு வச்சுங்களேன் சரியா உருக்கி அதை ஒழுங்கா கூட பிஸ்கட் மாதிரி பண்ணாம அப்படி ஏதோ உருண்டையா உருட்டி இப்படி வச்சோம் ஆனா தங்கத்துக்கு நம்மளை இப்படி ஆக்கிவிட்டானே பாவி நான் என்ன அழகான ஜுவல்லா இருந்தேன் இப்படி ஆக்கிட்டானேன்னு என்னைக்காவது தங்கன்னு நினைக்குமா தங்கம் ஜடம் நினைக்காது நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் அப்படி ஒண்ணு தங்கம் மாறி ஸ்வர்ணவர் சங்கராச்சாரியர் ஆத்மபோதத்துல அப்படி இருக்கிற போது என்ன எப்படி என்னைக்காவது தங்கத்துக்கு நகைக்கும் ஸ்னான பிராப்தி உண்டோ சம்பந்தம் உண்டோ நகைங்கிறது கல்பனை தானே பானைங்கிறது கன தானே இது சுவாமி லாஜிக் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னா லாஜிக் எதுக்காக சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங்காக தானே சொல்றது லாஜிக்க என்னத்துக்கு விழுந்து விழுந்து சொல்லிட்டு இருக்கோம் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தானே லாஜிக் இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப காலம்பரம் ஒரு மணி நேரம் முதல்ல ஒரு மணி நேரம் ஏழுல இருந்து எட்டு ஒன்பதிலிருந்து பத்துல பழையபடி மூன்றிலிருந்து நாலரை எதுக்கு விழுந்து விழுந்து சொல்றோம் லாஜிக்கெல்லாம் அண்டர் அண்டர் சம்ேக்கவேண்டூக்கியபனிஷத்தை புரிய வைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அதை கேடு வேற எதுவும் கேட்காது ஆக நிசங்கம் வச்சுக்கிறேன் இருக்கே அப்படின்னா கமண்டலமாவது வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லலையா என்ன மற்றும் தொடர்பாடு எவன் கொல் வரும் திருக்குறள் எங்க தெரியுத்தம் மற்றும் தொடர்பாக உடம்பும் மிகை இதை விட என்ன அழகா சொல்ல முடியும் பிறப்பருக்கள் உற்றார்க்கு இந்த சம்சாரத்தை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணினவனுக்கு உடம்பும் என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா அன்சரி தேவையில்லாத உற்றாருக்கு உடம்பும் மிகை அப்புறம் என்ன மற்றும் தொடர்பாடு எவன் கொல் அப்படி கொஸ்டின் போட்டு ஆச்சரிய கிடையாது இதுவே அவனுக்கு வந்து அதிகமான பொருள் அவன் நினைச்சான் அப்புறம் இதுக்கு எந்த பொருள் அவன் சார்ந்து இருக்க போறான் வள்ளுவர் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் முதலும் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் அந்த உண்மை தொகை வேற உடம்பும் நிகை மற்றும் தொடர்பாடு எவன் கொல் அசங்கமே இவன்ன அசங்க ியார்ம் உ உதையா புரிக்கணும் எப்பவும் சங்கத்திலே இருக்கான்னு சொல்லலாம் நிசங்கத்தை வச்சு அங்க இருக்கு சத் சங்கே நீ குரு கௌடபாதாச்சாரிய இந்த வாக்கியங்கள்ல குருநாதருடைய உபதேசத்துல நீ சம்பந்தம் வச்சியான உனக்கு போயிடும் சத் சங்கே குரு சாஸ்திர சங்கே இந்த சங்கத்துல சிவானந்தா சொல்றாரு Detach, na Detach from the world, to the world, to God. கண்ணே பிறப்பருக்கும் பிறப்பருக்கள் உற்றாக்கு உடம்பும் மிகை எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் தோன்றது பாருங்க பற்றற்றான் பற்றினை பற்றுவிடர்க்கு பற்றுக பற்றான் பற்றுதான் என்ன துறவியை பற்றுன்னு அர்த்தம் குருவை பற்றுன்னு அர்த்தம் பற்றான் பற்றுன்னு கடவுள் என் கண்ணுக்க அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் நல்ல சுத்தமான ஜானமுள்ள சன்னியாசி ஆகினால வாசுதேவத் கடவுளுக்கு ரெண்டு வடிவமா ஒன்னு கண்ணுக்கு தெரியாத கடவுள் அவர் விக்கிரகத்தில் இருக்கார் கண்ணுக்கு தெரியற கடவுள் சந்யாசி நல்ல தத்துவ நிஷ்டனா இருக்கிற சந்யாசி வாசுதே ரூபே வாசு தேவசரமே வச்சியாசினம் ரூபம் அச்சரம் பிரதிமை வச்ச நிறைய இருக்கு நிசங்கனா சத்சங்கே நிசங்கத்துவம் சத் சங்கத்துல குரு சாஸ்திரத்துல சங்கம் அப்புறம் உனக்கு இதுல எல்லாம் சங்கமே இருக்காது அப்புறம் நிசங்கத்துவே நிர்மோகம் அங்க நிசங்கம்னா வைராக்கியம் அர்த்தம் இங்க வந்து ஞான பல வைராக்கியம் வைராக்கியம் ஒண்ணு பல வைராக்கியம் வேறு ஞானத்துக்காக பண்ற வைராக்கியம் என்னது அபியாசம் பண்ணணும் வைராக்கியம் ால வர வைராயம் சுவாபாவிகம் அது கொஞ்சம் கல்டிவேட் பண்ண வேண்டாம் முதல்ல வேதாந்தம் படிக்கிறதுக்கு வைராக்கியத்தை கல்டிவேட் பண்ணணும் பண்ணணும் அடிக்கடி போயிடும் மனசஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தோ நியம்யைதான் கிருஷ்ணசுணர் அபியாசு கௌந்தேய வைராக்கியன நிறைய சொல்லல நிசங்கம் விசேஷ நிவர்த்தே தோட்டலா விட்டு விலகி விடுறான் சும்மா ஒன்னும் அறகுறையா விலகறது இல்ல நல்லாவே விலகி இருக்கான் நிசங்கம் வினிவர்த்தே விசேஷ நிவர்த்தத்தை அதுக்கு சங்கராஜர் ரொம்ப அழகாக சொல்றார் அபூத்தி அவிநிவேச விஷய விஷயத்தில இருந்து அறவே விலகிடுறான் அபூத்த அந்த பதத்தை அவர் உபயோகப்படுத்திக்கிற கௌட பாதாச்சாரியர் காரிக்கையில எந்த ஒரு சொல்லை கையாண்டாரோ அந்த சொல்லை அவரும் கையாண்டு சொல்லுகிறார் அபூதேச விஷயத்தே அபூத அபினிவேசம் அர்த்தம் அபூதம்னா பொய்யானது என்ன இந்த பிரபஞ்சம் நகையிலிருந்து தங்கம் விடுபட்டது இருக்கும் ஆசையில் இருந்து தங்கம் விடுபட்டது ரொம்ப ல்லாத அலையிலிருந்து தண்ணீர் விடுபட்டது அப்படி சொன்னால் புரியுறதுங்க அதே மாதிரி அது எப்படி இல்லைங்கிறது தெளிவாக புரியுறதோ நகை இல்லைங்கிறது எவ்வளவு கிளியர் கட்டாக புரியுறதோ அதே மாதிரி இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா படிச்சுட்டே இருக்கணும் ஒரு தரம் படித்தேன் புரியலன்னா ரெண்டாம் திறன் படி ரெண்டாம் திரம் படித்தேன் புரியலேன்னா மூணாம் திறன் படி அஞ்சு தரம் படிச்சுட்டே இல்லை நீ வரலா இந்த உலகத்துக்கு ஏதாவது நீ வந்ததுனால இந்த உலகத்துக்கு ஏதாவது லாபமா நீ போறதுனால இந்த உலகத்துக்கு ஏதாவது நஷ்டமா நீ இப்ப இருக்கிற போதான் உலகத்துக்கு நீ இடைஞ்சல் பண்றியோ என்னவோ யாரு கேட்டாது அப்படின்னு யாருக்கு சொல்லிக்கணும் நமக்கு சொல்லிக்கணும் இன்னொருத்தனை பார்த்து சொல்ல விடாது ஆமா ஆமா இது யாரையா சொல்லணும் போல இருக்கு நம்ம மனசுக்கு நாமளே சொல்லிக்கணும் கொண்டு வரல அது காணாம போயிடுத்து நீயே காணாமல் போதுவை இருக்கான் கொஞ்சம் கூட அதனால பாதிக்கப்படவே இல்லை ஞானத்தினால பாதி பண்ண பிசிக்கலா பாடிவ் பண்ணல இவ வந்து எல்லாத்துக்கும் இந்த உடம்பு தான் பெரிய தொந்தரவு குடிச்சது ஆகியனாலும் இந்த உடம்பை கொண்டுட்டேன் நிம்மதியா இருப்பேன் சில பேர் அப்படி பண்றானே அரளி விதையை அரைச்சு குடிச்சா நான் தொலைஞ்சு விடுவேன் செத்து அப்புறம் ஆஸ்பத்திரி போய் பழைச்சு வந்து நம்ம தர்மம் அதனால பழைக்க வைக்கணும் என்ன பண்றது அடி அஞ்சு பெக்கு என்ன குடிச்சுட்டேன் நல்லா அப்படியே இருக்கலாம் மயங்கியே இருக்கலாம் மனச அழிக்க பாக்குறான் பாவனும் மனசு வந்து தப்பிக்கிறது பாக்கிறான் இல்ல அடி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான் இல்ல இனத்தையா குடிப்பான் அப்புறம் இன்னும் சில வேதா ஆன்மீகத்துக்கு வந்தால் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க யோகத்திலேருந்து எப்படியாவது இந்த மனசு அழிச்சே தீர்றதுன்னு அது நான் விட்டேனா பாருங்கிறது மனசை அழிக்கணும் எல்லாம் நடக்காது இதெல்லாம் இருக்குன்னு நினச்சா தானே இது அழிக்கிறதுக்கு இது இருக்கிற போதே அது இல்லாது இருக்கும் போதே அது இல்லாது ஒரு காலத்தில் இருந்ததா இல்ல இன்னொரு காலத்தில் இருக்க போறதோ நிச்சயமா இல்ல இருக்கிற போது மாத்திரம் இருக்காது அதை விட இன்னொன்னு படிச்சோம் மனசு இருக்கிறதுனால உடம்பு இருக்கா உடம்பு இருக்கிறதுனால மனசு இருக்கா நான் இருக்கிறதுனால மனசு இருக்கிறதுனால தெரியுறதா செவருனால மனசு தெரியறதா சொல்ல முடியல லட்சணா உபயம் அப்படி இருக்கிற இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் அறியப்படும் பொருள் அறிபவனை சார்ந்து இருக்கிறதா அறிபவன் அறியப்படு பொருளை சார்ந்திருக்கிறானா இந்த அறிபவன் அறியப்படு பொருளின் உண்மை என்ன தியானம் பண்ணி பாருங்க ரெண்டும் காணாமல் போய்டு உபனிஷத்தை படிச்சுட்டு தியானம் பண்ணு கௌடபாத கார்கை படிச்சுட்டு தியானம் பண்ணு படிக்காம தியானம் பண்ண தூக்கம் தான் வரும் இல்லாட்டி துக்கம் அதிகமாகும் ஆக வினிவர்த்தே என்னன்னா ஞானத்தினால இதிலே இருக்கான் நம்மளை காப்பாத்தின் உபனிஷத்துல ஒரே அடியா அடிச்சு தண்டு கிருஷ்ணர் சொல்றார் நல்லாவே உலகத்துல இரு நல்லா தயிர்ந்தான் சாப்பிடு ஆனா அதோட அபிமானம் வச்சுக்காது இங்க இருக்கிற வரைக்கும் போயிடலாம் போல தோணும் போனதுக்கு பிறகு என்னன்னா ரொம்ப இல்லாம கம்மியா நம்ம அளவுக்கு வச்சுருந்தா பரவாயில்லையோ தோணும் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் அதனால என்ன சொல்றார் கிருஷ்ணர் ஜாக்கிரதையா வச்சுக்கோ ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்ற தவிர்க்க முடியாத உலக விஷயங்களை வச்சுகிண்டு அபிமானத்தை விட்டு அத பாதை பண்ணி பாதைங்கிறது எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனையில இருந்தா லௌகிக்க சிந்தனை ஏதாவது நம்மள ஓவர் கம் பண்ணுமா சொல்லுங்க இந்த கௌடபாத கார்கையே படிச்சு இருந்தா அதுலயே மனச வச்சு இருந்தா இது ஏதாவது பண்ணுமா இது என்ன பண்ணும் எதுவை சொல்லிக்கின்ற அகங்கிற விற்பி பலமா இருந்தா விஸ்வ விர்த்தியையும் அது ஓவர் பவர் பண்ணுமா பண்ணாதா அது அமைஞ்சி போகுமா அங்கி போகாதா அமைஞ்சி போனா அதுக்கு ரியாலிட்டி இருக்குமா அதுக்கு அதுக்கு உயிர் இருக்குமா ஜாஸ்தி இருக்காது ஏதாவது பண்ண முடியுமா அடைஞ்சுட்டு அடைஞ்சாச்சு மோட்சம் பிடிச்ச பிடி மோக் மூல பண்டாரம் வழங்குகின்றார் வந்து உந்து மினேன்னு கொடுக்கிறாரப்பா வந்து வாங்கிட்டு போன்னு எப்படி மாணிக்கவார்த்தர் சொல்லுவார் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு அதுலயே இருக்கான் அது புரிஞ்சுங்க நீங்க இதே நிறைய பேருக்கு இது பொய் பொய்யா இன்னொரு பண்ணும் மெய்யானதை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் பொய்யானது தானே அமுங்கி போயிடும் இது பேர் சம்ஸ்கிருதத்தில் சொல்ல அபிபவஹா அபி அடிக்கடி சொல்லிருக்கேன் சொல்றது வெளியில போய் ஒரு கல்பூர கட்டி இவ்வளவு கட்டி எடுத்து ஒரு பெரிய சட்டியை வச்சு தீபாராதினை எந்த பிரகாசம் அதிகமா இருக்கும் இது ஒண்ணு பெரிய கஷ்டமே இல்லையே இன்னும் எவ்வளோ இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எல்லாத்தையும் எடுத்து பல்பு கூட வச்சு போட்டா கூட இது பக்கத்துல போக முடியுமா வேதாந்த அம்புஜ சூரிய அப்ப இந்த சூரியனுக்கு முன்னால இது இருக்காதுன்னு சொன்னா அந்த ஜான சூரியனுக்கு முன்னால இந்த இந்த மனசூரியன் இந்த சரீர இந்த பணசூரியன் இந்த உதயசூரியன் என்ன பண்ண அது சொன்னதான் புரியும் உதயசூரியன் ஒரேடியது வந்து இதுக்கு முன்னாடி நித்திய பிரகாச சூரியன் அஸ்தமிக்க சொல்ல போற நிசங்கம் கொஞ்சம் கூட கிடையாது ஒண்ணு ஒட்டிக்க கிடையாது எல்லாம் பாக்கிறதுக்கு என்னன்னா பண்ண தான் கொஞ்சம் ஏதாவது வந்து பாதிக்கிறது உள்ள வந்து லட்சணா சூன்யம் எல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கிறது அதை புடிச்சிடும் அந்த பதங்கள் எல்லாம் அந்த பதங்கள் அந்த பதார்த்தத்தை நினைச்சோமான இருக்கிற இடம் தெரியாமத்தே எத்தனை பரிகாரம் பண்ணினாலும் தப்ப சர்வம் கர்மா கிலம் பார்த்தே பரிசமா நீ என்னதான் விழுந்து குரு பயிற்சிக்கு பெரிய பெரிய ஹோமம் பண்ணினாலும் உங்களுக்கு சொல்லிக்கல எனக்கு சொல்லிக்கல என்ன என்ன திரவியத்தை வச்சு என்ன எல்லாம் ஒரு லட்சம் செலவு சாப்பாடு துணி வாங்கி தட்சிணாத்திரியை கரெக்டா பண்றானா பாக்கணும் மந்திரம் சரியா சொல்றானா பாக்கணும் பரவாயில்ல கொஞ்சத்தை விட்டு கொடுக்கணும் இத்தனையும் பண்ணி காலம்புற பூஜை கீதையெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்புறம் என்னன்னா ஒரு கௌடபாத கார்கையில ஒரு வாக்கியத்துக்கு சமமாக இந்த ஹோமம்னு அப்படியது அந்த பாஷ தனியது அது இல்ல ரெடியா நிற்கிறான் ஒருத்தான் நிக்க நம்மளே சொ நாங்க அதை விட நல்லா வா வாசங்கம் அடுத்தது படிக்கலாம் அது அப்படியே அந்தாதி மாதிரி போறது விஷய சகிபு நாம் தாம் யமஜமத்வயம் விஷய சி தமமத்திய என்ன அதெல்லாம் விட்டுட்டு இவர் அக்ராரத்துக்கு வந்துட்டார் நான் என்னோட பாஷ்றேன் தெரிஞ்சதே சொல்றேன் போனார் இந்த ஊர்லாம் போய் கடைசியில என்னென்ன காலம்புற பார்த்தா இது எங்க இருக்கு நடுக்கடல்ல இருக்கு ஏன்னா ராத்திரி கப்பல் எடுத்துட்டான் நடுக்கடலுக்கு போன உடனே இந்த பறவையை முழிச்சு பார்த்து திரும்பி பார்த்தா ஒரு மரத்தையும் காணும் காணும் ராத்திரி படுக்கிற போது பக்கத்தில் மரம் செடியெல்லாம் இருந்தது கம்பம் எல்லாம் இருந்தது நல்லாவும் இருந்தது இப்படி பார்த்தது என்னடா இன்னும் காணுமே என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கு தெரியல அது வழக்கமாக அங்கே எங்கேயும் சுற்றி பழகம் இப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்துது ரொம்ப தூரம் சமுத்திரம் இருக்குது கரையே தெரியல சரின்னு வந்துட்டு திரும்ப கப்பலுக்கு வந்துது வந்துட்டு திரும்ப என்ன பண்ணித்துன்னு திரும்ப இப்படியே போய் பார்த்து ஒரு அஞ்சாறு பக்கம் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணி வேண்டாம் பேச அது ஓஞ்சி போச்சு போகும் அங்கே போய் கிடைக்கல அப்படி சுற்றி சுற்றி பார்த்தது ஒரு கிடைக்கல கடைசியில் இங்கேயே பார்த்தா அவன் அங்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போட்டு வச்சுருந்தான் அங்கெல்லாம் குக்கிங்கெல்லாம் நடக்குமே கப்பலுக்குள்ளே எல்லாம் எல்லாம் அங்கேயும் எலும்பு துண்டெல்லாம் கிடந்தது அதெல்லாம் சொல்லணும் அது விசேஷமாக சொல்லணும் அதனால அதெல்லாம் பார்த்தான் அங்கேயே சரி நமக்கு இங்கேயே சாப்பாடு கிடைக்கிறது அதனால நம்ம அந்த கப்பல் போகிறது போகிறது போகிறது போயிட்டே இருக்குது இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கப்பலே பழகி போயிடுத்துக்கு அது மாதிரி புரியுமே உங்களுக்கு கஷ்டமே நம்ம விருதுநகரை விட்டு வியாபாரத்துக்காக வேண்டி அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு எங்கெல்லாமோ போகிறோம் பண்ணட்டும் எல்லாம் வேணாலும் நான் உங்களை உங்களை பார்த்து விருதுநகருங்கிறேன் யாரை வேணாலும் பார்த்தா அந்தந்த ஊரை சொல்லணும் எங்கெல்லாமோ போயிட்டு கடைசி என்னென்னா எல்லாம் வந்து இறைவா நீயே புகலிடம் எல்லாம் பார்த்த அன்னியசா சரணம் நாஸ்தி துவேவ சரணம் அம்மா நான் இதுவரைக்கும் மாமியார் சரணம் நினைச்சுட்டு இருந்தேன் அவன் வந்து சரணம் நினைச்சேன் பாசே சரணம் நினைச்சேன் அவன் சரணம் மாமியார் சரணம் விட்டா அப்புறம் இதுதான் என்னது சாமியார் சரணம் இப்படியே என்னத்தையும் இது பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில கடவுளே நான தன்னிடத்திலேயே இருக்கிறது தான் நல்லது இங்கே அங்கேயும் சுத்தி சுத்தி அதனால என்ன சொல்றார் நிவர்த்திய அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் எல்லாத்திலிருந்தும் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுக்கோ எல்லாத்தையும் கடைசி அம்பான்னு விட்டுட்டான் அதுக்கு பயப்படாது நான் போன பிறகு நான் இருக்கும்போதே நான் போயிட்டேன் போன போன பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டா நீ என்னைக்கு போவே இருந்தா இனிமே இருந்து அதுக்குள்ளே இதே தான் நம்மளும் நாளைக்கு பிரி தர்ம நிவத்தி தர்ம சந்நியாசம்னா என்ன எல்லாத்தையும் புத்திரஷனாயாச்சு லோக இஷனாயாச்சு மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசைகளில் இருந்தும் விடுவித்துக் கொண்டு அபூத அபினிவேசா அபூத அபினிவேசா மண் பெண்ணு பொண்ணு சத்தியமா இருக்கிற சத்தியமா இந்த மூணு ஆசையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நிவர்த்திய விடுவிச்சுட்டேன் இங்கிருந்து எல்லாத்தையும் விடுவிச்சுன்னு ரிஷிகேஷத்துக்கு போனேன் அப்புறம் அங்க போய் பார்த்தேன் எல்லாமே பொய்யுங்க புரியல இன்னொரு சுவாமிகள் சொன்னார் நீண்டாராவுக்கு வரையான் அந்த பண்டாராவுக்கு போனா என்ன கிடைக்கும் என்ன நல்ல சாப்பாடும் போடுவான் ஒரு காவி வேஸ்ட் கொடுப்பான் பிரவர்த்திக்க எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு அங்க போய் என்ன பண்ணிவிட்டான் வேற காரியத்துல ஈடுபட்டுட்டான் சங்கராச்சரிய சொல்ற விஷயாந்தரே அப்பிரவருத்த சரியான கண்டிஷன் போயிட்டார் அதாவது துவைத்த விஷயத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சாச்சு வேற எந்த விஷயத்திலையும் பிரவருத்திக்கவும் அர்த்தங்கள்லாம் இருக்கு விலகின்றவன் அப்பிரவர்த்த வேற விஷயத்துல தன் நாட்டம் வச்சுக்கல எதுக்காக விலகினானோ அதுக்காக இந்த விஷன் அலைன்மெண்ட் பாருங்க எதுக்காக வீட்டை விட்டு வந்தோம் எதுக்காக வீட்டு விட்டு வந்தோம் நிறைய பேர் நம்மளை நமஸ்காரா வீட்டை விட்டு வந்தோம் வீட்டை விட்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன கடவுளை உணரணும் அந்த தெய்வீக வாழ்க்கை வாழணும் அதுக்காக தான் வந்திருக்கும் அதை விட்டு இங்க வந்த உடனே நமக்கு ஏதாவது மார்க்கெட் வேற விதமா கிடைக்கிறதுனா மாத்தி விடுறதா என்ன கூடாதுங்கிற விஷயாந்தரே அப்பிரவர்த்திய வேற விஷயங்கள்ல பிரவர்த்திக்காம இருந்ததுன்னா நம்ம இருக்கணும் எல்லா விஷயத்தில இருந்தும் விடுபட அர்த்தம் என்னன்னா வேற எந்த விஷயத்தையும் நாடக்கூட ஞானத்தை தவிர வேற எதிரின் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம் எந்த எல்லா விஷயத்தையும் விட்டு சர்வ தர்மான் பரித்திய அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா என்ன மாத்திர சார்ந்த எது பக்கத்திலயும் போயிடாதே ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை நான் சொல்லாதே அப்பிரபுத்தி நிஷலாஸ்தி அப்ப என்ன சொல்ற அபாவ தரிசன எதையுமே ஒத்துக்காததுனால எல்லாத்திலுமே பொய் புரிஞ்சதுனால மனசு அமைதியாக புத்தி கிராஹ்யம் செய்வாயம் அதே அர்த்தம் தான் தத்வா நலதி கூடாது அத்தியாயத்தில் தியானத்தினுடைய பலனை சொல்ற கிருஷ்ணர் ஆத்தியம் சுகம் புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் புத்தியினால கிரகிக்கப்படுவது அப்பாற்பட்டது இந்திரிய அகோச்சரம் ஆனால் புத்தி என்னது திருஷ்யத்தை சூக்மையா சூக்மதரிசிபிகி அப்படி சொல்லப்பட்ட புத்தியினால கிரகிக்கப்பட்டு அதனால என்ன அதுல அப்புறம் அசைதே இல்லையா அதான் சொல்றேன் எப்படி இருக்குன்னா ததா நிச்சலாஸ்தி அப்பொழுது அப்பொழுது சித்தமானது அவன் அதன் ம இருக்கிறான் பிரம்மரூபா ஸ்வரூபா ஏவ ததாஸ்திகிறது மனசு என்னவா இருக்கு அந்த எனது தச்சித்தனம் தற்கம் அந்யோன்யம் தோதனம் இந்த மன அந்த என்ன ஆயிடுறதுன்னா ததாக்காரமாக சொல்றோம் இல்லையா தன்மயம் ஆயிடுறது ஆகிவிடுகிறது பிரையே அனுசந்தானம் பண்ணி பண்ணி பிரம்மாக்காரா வத்தி அகண்டாக்காரா வீர் அந்த விற்பி மாறி தி பதி எதிலையும் ஈடுபடல் எல்லாத்தையும் விட்டு விலக்கியாச்சு வேற எதிலையும் ஈடுபடல மனசு அதில் ஏகாந்தே சுகமாசியத்தான் <coughs> तदा तदाना யவிஞானலட்ச சி யோரமா புத்தாம் விஷயா அதுதான் புத்தர்களுக்கு விஷயம்னா யாரு பாருங்க இதெல்லாம் தெரியும் கொஞ்சம் நேரடியா சொல்றாரு சந்தேகமே இல்லை ஆனா ஒண்ணு படிக்கிற போது புத்திசம் நினைச்சுடக் கூடாது புத்திசம் நாஸ்திக்க மதம் அவைதிக மதம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மதம் நம்ம வேத பிரமாணத்தினாலதான் பிரம்ம சித்தாந்தம் பண்றோமே தவிர மதம் தர்க்க வெறும் தர்க்கத்தை மாத்திரம் பிரமாணமாக கொண்ட மதம் பௌத்த மதம் ஸ்ருதி பிரமாணம் கிடையாது ஆகையினால இந்த பதங்களை உபயோகப்படுத்துறே தவிர இது பரிபூர்ண வைதிக புத்தானாம் போட்டுக்கணும் என்ன புத்தன் அறிவே வடிவானவன் அவனுக்கு புத்தியை உடையவன் புத்திக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கிறவன் புத்தன் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுக்கு பேரு புத்தன் பேரு அது தமிழ்ல வந்து இன்னும் போட்டா மரியாதை இல்லை முருகன் சொல்லலாம் முருகர் முருகர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் முருகன் சொன்னா தப்பு இல்லை நமக்கு பழக்கத்தில் கடவுளை அவனை இவனைங்கலாம் நம்ம மற்ற ஆட்களை தான் அவனை இவனையும் சொல்ல முடியாது இப்ப வாடா போடா கதை வேற அந்த கதையெல்லாம் வேற அதெல்லாம் இப்ப லௌகிக்கமான கதை ஆனா வந்து கடவுளை நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு அவர் இவரெல்லாம் கூட சொல்லுறாரு அவன் என்ன பாடாப்படுத்துகிறான் அப்படின்னு கடவுளை சொல்லுவோம் போயிட்டு போய்ட்டோ புத்தானாம் புத்தர்களுக்கு சஹா விஷயா சஹானா என்ன அர்த்தம் அந்த விஜான ஸ்வரூபம் விஷயம் அவர்களுக்கு அது தெளிவாக புரியறதுன்னு அர்த்தம் ஞான பிரசாதேன விசுத்த முண்டக்கோபத் மந்திரங்கள் ரொம்ப அதுபுதமா சொல்லு ஜான விஷுத்தியேண நம்பழான வார்த்தைபனோபன்தபாஹேஷ ஆமா சமயச்சரியே நியம் அப்ப என்ன இந்த அவனுக்கு இந்த புத்தர்களுக்கு இது விஷயமாகிறது அவர்களுக்கு விளங்குகிறது விளங்குகிறது உடையவனுக்கு நிவர்த்தி இல்லாதவனுக்கு இது வராது அப்ரவருத்தி அப்ரவர்த்தி இல்லாதவனுக்கும் நிவர்த்தி இல்லாதவனு அப்படியே போட்டுக்கலாம் நிவர்த்தி இல்லாதவனுக்கும் அப்ரவத்தி இல்லாதவனுக்கும் இது கிடைக்காது அகன் யாரு புத்தன்னா நிவத்தா அப்ரவத்தா நிவத்தானாம் அப்பிரவருத்தானாம் விஷயாத்து நிவத்தானாம் விஷயாந்தரே அப்பிரவருத்தானாம் தேசாம் புத்தானாம் நிச்சலாஸ்தி அப்படியே பேசாம அசையாம இருக்காம் பாதில் சகஜ சமாதினா காரியலாம் பண்ணிட்டு இருக்கோம் என்னது பசியன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்ரன் கச்சன் சுவன் சுசன் பிரலபன் விசிருஜன் உண்மிஷன் நிமிஷன் ஆகையினால என்னன்னா அப்படி ஒரு சமாதி என்ன காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில வெளியில பார்த்தா வாணிபம் செய்யணும் மாதபம் செய்யணும் செய்வார் வியாபாரம் பண்ணாலும் பண்ணுவான் தபஸ் பண்ணாலும் பண்ணுவான் ஆனா ஞான் காம மாதிகள் வந்தால் கணத்தில் போகும் அது ஒரு பாட்டே இருக்க திரும்பி வராமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் குன்றேறி நின்றார் வெகுடி கணமேயும் அவர்களுக்கு தான் அது வந்து அடுத்த எலக்ஷனுக்கு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கான் எப்படி அவன்கிட்ட போய் நிவிற்த்திய அப்புறசிய புரிய ஒண்ணும் புரிய விளங்காது அவனுக்கு இது ரொம்ப அதித்தமான விஷயம் ஏன்னா அவன் மனசு முழுக்க முழுக்க எக்ஸ்ட்ரோவர்டா இருக்கு முழுக்க முழுக்க பாஹாரமா இருக்கு புறப்பொருள்களின் மயமாக இருக்கிறது புற மனிதர்களின் மயமாக புற ஊர்களின் மயமாக புறத்திலே இருக்கும் பொன் பொருள் போகத்தின் மயமாக இருக்கிற மனசுகிட்ட போய் நீ காரண காரிய விலட்சணா என்னது என்னதுங்க இந்த ஸ்டேட் படிக்கணும் அது காரணியிலட்சண துரீய சைதன்யூசி அதே தவிர்த்த அப்பிரவத்த நல்ல வார்த்தை அஜம் அத்வயம் ஆகவே பரமார்த்ததாம் புத்தாநாம் விஷமம் எல்லாமே துவைத்தம் புரியுது அஜ்யானிகளுக்கு உடையவர்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் வந்து அபுத்தானாம் அப்படி போட்டு புத்தா என்ன அர்த்தம் விசாரசீலா நாம் வேதாந்த விசாரசீலா வேதாந்தத்தை நல்லா விசாரம் பண்ணக்கூடிய சக்தி உடையவனுக்கு புத்தானாம் சஹா விஷயம் அவங்களுக்கு என்னது எல்லாமே சாமியம்னா என்ன அர்த்தம் எல்லாம் ஒண்ணு சமம் சர்வாத்ம பாவம் அது கிடையாது இவனுக்கு என்னன்னா வேற வேற நீ வேற நான் வேற ஓம் பணம் வேற எம் பணம் வேற என்ன எல்லாம் அவனுக்கு இந்த ஜென்ம மரணம் அவனுக்கு இந்த வேற்றுமை உண்மை இந்த அறிவன் அறியப்படும் பொருள் கர்த்தா போக்தா எல்லாம் அவனுக்கு அப்சல்யூட்ரியாலும் தெரியவே தெரியாது தகையின பரம்விசம் அஜம் அயஞ்சராச்சாரியர் மேலும் விளக்கிச் சொல்லுகிறார் கௌடபாதாச்சாரியார் படிக்கலாம் சக்திபாத்தோயை தர்மோ தாத்து அஜம நித்மஸ்வப்னம் பிரபாத்தம் பவதிஸ்வாவ ரொம்ப அத்தமான காரிக்கைகள் இதெல்லாமே நம்ம படிக்கக்கூடிய கார்கைனா என்னெல்லாம் சொல்றது நான் ஏற்கனவே காலையில சொன்னேன் சம்சார காரணம் சம்சார நிவத்தி உபாயம் சம்சார நிவத்தி ஸ்வரூபம் அப்படிலாம் சொன்ன இன்னும் சொல்ல போன ஞானம் ஞான ஞான உபாயம் மோக்ஷரூபம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்க என்ன பண்றார் பார் அந்த சைதன்யத்தோட லக்ஷணத்தை எல்லாம் சொல்ற திருஷ்டியா பாரமார்த்திக சத்தியம் போதையாச்சாரியெல்லாமே உட்பட்டதுன்னு சொல்ற என்ன அஜகாபி கல்பித்தஹா ஏவ அது மறந்துடக் கூடாது ஆனாலும் நமக்கு சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு மித்யா சப்தங்களை நம்ம உபயோகப்படுத்துறோம் நமக்கு சத்தியம் நித்யா சப்தங்களை உபயோகப்படுத்தினாலும் சத்திய வஸ்து நமக்கு புரிகிறது நமக்கு முக்கியத்துவம் கிடையாது அது இனிமே படிக்கிறவனுக்கு அது சத்தியம் அவனுக்கும் அப்புறம் அது மித்யான் புரிய போது அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் பிரபாத்தம் பவதி சருபாத்தா பவதி போட்டுக்க வேண்டியதான் அஜம் அஜம்னா என்ன அர்த்தம் விஸ்வரஹிதாஹம் என்ன அர்த்தம் இது வந்து ஜஹா இந்த உடம்பு தோன்றி இருக்கே இதுக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்க அஹம் அஜா புரிஞ்சுக்கணும் அஜம்னு எங்கயோ இருக்குன்னு ஆடா இருக்கும் அங்கிருக்கும் பார்க்க கூடாது சும்மா ஜோக்கா சொல்றேன் இதுல ஜோக் அடிக்கிறதுக்கு விஷயமே இல்ல இருந்தால் கூட தாத்திரம் ஏதோ அஜம்னு சொன்னா திடீர்னு ஒருத்தி வந்தாலும் ஏன்னா அஜம் அஜம் சொல்லுது அஜஹா ஆடுன்னு படிச்சோம் இல்லையா ஒரு தடவை அப்படின்னு அது வச்சுக்க கூடாது இங்க அஜ சப்தத்துக்கு அர்த்தம் என்னது அஜம்னு சொன்னா என்ன ஜாத்தம் இந்த சரீரத்துக்கு ஜென்ம மரணம் இருக்கு இந்த அஜம்ங்கிற வார்த்தை என்னது எதை குறிக்கிறது விஸ்வ நிஷேதத்தை புருஷா நாகம் விஸ்வஹா அனித்ரங்கிறது எதை புரிக்கிறது எனக்கேது தூக்கம் எனக்கேது உடம்பு எனக்கேது முழிப்பு விழிப்பு நிலை எனக்கு இல்லை விழிப்பு நிலை என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது கனவு நிலை என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது உறக்க நிலை என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் என்னை நசுக்கி வச்சிருக்கிற விஷயங்கள் அறியாமையினால என்ன நசுக்கி வைத்திருக்க கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நான் இனிமே இந்த நசுக்களுக்கு ஆளாக மாட்டேன் அஹம் அஜகா ஜாகி அதிவா தீதா அனித்ரம் சொன்ன என்ன அர்த்தம் அஹம் நாக்யா நீங்க அதை போட்டுக்கலாம் நகிஷ் அஜம் இஸ்இக்குவல் அநித்ம் இஸ்வல் அஜம் அனித் அஸ்வப்னம் என்ன திரா தைஜா தைஜசா நாகம் விஸ்வஹா நாஹம் பிராஜா நாகம் தைஜச நீங்க போட்டுங்க எப்படி போட்டாலும் சரி மாறிக்கேது முதல்னா நம்ம ஒரு விவகாரத்துக்கா வச்சுருக்கோம் மூணு பாதமா பிரித்து வச்சுருக்கோம் நாம அது மாத்திரம் இல்லை அஸ்வப்னம் அப்புறம் எப்படி இருக்கு இது வந்து பிரகாசம் பாத்தம் பவதி பிரபாதம்னா காலம்பறை நினைச்சுக்காய்ங்க சுப்பிரபாத்தம் அதுல சுபாத்தம் பிரபாத்தம்னா என்ன காலை பொழுதுன்னு அர்த்தம் காலை பொழுது எப்படி இருக்கும் பிரகாசிக்கும் அப்ப இரவு பொழுது எப்படி இருந்தது இருட்டு பிரபாத்தம்னா என்ன அர்த்தம் பிரகாசம் அர்த்தம் சூரிய பிரகாசம் அக்னையே சூரிய காலம்புரை எழுந்த உடனே என்ன அதுன்னா சூரிய மண்டன ஒரு மந்திரம் வரும் வேத சூரிய நமஸ்காரத்தில் வரும் தேஜசாபானி தேஜசாபானி அப்படின்னு ஒரு மந்திரம் வரும் எனவே மறந்து போயிடுச்சு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லணும் பிரபிராஜமானி ாகி இந்த பிரகாசத்தை பத்தி வேதம் எப்படி அவருடைய பிரகாசிக்கிறதுக்குதான் பிரபாதம் சுப்பிரபாதத்துக்கு சொல்ல அர்த்தம் சொல்ல வந்தேன் பிரபாத்தம்னா என்ன சாதாரணமா என்ன பிரபாத்த காலை பொழுதுன்னு அர்த்தம் ஆனா அது வந்து வாஸ்தவமான அர்த்தம் இல்லை காலைப்பொழுதுங்கிறது அதனுடைய ஒரு ஒரு வேற ஒரு கோணத்துல சொல்லப்படும் சுப்பிரபாத்தம் நல்ல காலைப்பொழுது அப்படின்னா பள்ளி எழுந்தருளாயே சுப்பிரபாத்தம் இங்க பிரபாத சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் அது மாத்திரம் இல்ல அது பரத பிரகாசமா விஸ்வஹா பரத பிரகாசா தைஜசா பரத பிரகாஷா அத்தோய் பிரகாசரி எத்தன் நேரம் இருக்கும்னா சகத் விபாத்த பிரபாத்தி பிரபு அது மாதிரி தப்ரத்தயம் போட்டுக்கிட்டு எல்லாம் மாறி நிலமும் வருது விஷயம் புரிஞ்சா போறோம் நான் நான் இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த ஊரில் இருந்த பிறந்தவன் கொஞ்ச நாளாக காணாமல் போய்விட்டேன் என்னுடைய நிறம் இது என்னை கண்டுபிடிப்பவர்கள் என்னை பிடித்துக் கொடுக்கவும் அப்படின்னு எழுத முடியுமா பெ சம்மானம் தரப்படும் என்ன தொலைச்சுட்டேன் என்ன தொலைக்க என்னாலேயே என்னை துளைக்க என்னால முடியாது உன்னை வேணா நான் துளைக்கலாம் அதை வேணா தொலைக்கலாம் எதை வேணாலும் துளைக்கலாம் என்னை துளைக்க என்னால் இயலாது முடியவே முடியாது அதனால என்ன சர்வதா பிரகாசத்தை சதா ஏவ விபாதி ஏவ ஏஷா இந்த ஏஷகா தர்ம எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்குது நமக்கு கவனிக்கிறதே இல்லையே என்னைக்கு நம்ம கவனிச்சோம் எத்தனையோ நமக்குறோம் எதையும் ஒழுங்காவா பாக்கிறோம் நம்ம கவனம் எதுல இருக்க ஒண்ணு வேண்டாம் வந்து மாடிக்கு போய் மாடியில உட்காடு மேல எப்படி பாக்குறோம் சந்திரன் நகர்ற மாதிரி ஒரு பிரமே பிரமேனே சொல்ல சந்திரன் நகர் என்ன சந்திரன் எவ்வளவு ஸ்பீடா நகர்றது பத்தியான் உங்க கான்சென்ட்ரேஷன் உன் கவனம் தப்பா இருக்கப்பனே நீ மேகத்தை பாரு மேகந்தானே நகரு மேகந்தான் நகரு சந்திரன் அங்கேதான் இருக்கு சந்திரன் நகர்ந்து அங்கேயே இருக்கு சந்திரன் நகர்ந்து அங்கேயே இருக்கு ஒரு வார்த்தைக்கு சொல் ஆனா மேகன் நகந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு மேகாபாயே அம்சுமான் ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதுக்கு மேகா தாவன் இவ தாவன்ிவ திருஷ்யுசி ஆத்மபோகத்தில் ஒரு ஸ்லோகம் திருஷ்யு தாவத்சு தாவன் இவ யா சசி நம்ம என்ன பண்றோம்னா நான்குற அந்த சைதன்யத்தை கவனிக்கிறது இல்லை நம்ம உடம்பையே பார்த்துட்டு நான் செய்யறேன் போறேன் கஷ்டப்படுறேன் சுகப்படுறேன் துக்கப்படுறேன் சுகப்படுதா மனசு சுகப்படுறதா நான்கிறது கஷ்டப்படுறதா மனசு கஷ்டப்படுறதா இது நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம் மனசு கஷ்டப்படுறத நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உனக்கு சனியா மனசுக்கு சொல்லுங்க அப்புறம் நான் சுகப்படுறேங்கிறேன் உனக்கு குரு பயிற்சியா எனக்கு உனக்கு குரு பயிற்சியா மனசுக்கு குரு பெயர் என்ன சொல்ற மனசோட சேத்தா குரு பயிற்சிக்கு பூஜை போட்டுக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் ஆனா இந்த குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி எல்லாம் எல்லாம் உடம்பு மனசோட ஐடென்டிபிகேஷன் வச்சிருக்கிறவனுக்கு தான் குருவாவது பெயர்றதாவது அது பயன் தருக்க வியாபகாரிக்கும் அதுக்காக நான் இது பண்ணலை ரொம்ப உங்களுக்கே ஏதாவது இனிமே ஒண்ணு எல்லாத்தையும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நல்ல நல்ல டைம் ஆகி போச்சு நாளைக்கு ஓம் ஜாகிரதா முக்தம் ஜாகிரதா அதிமயம் ஓவேம் யம் தன்னியரோ குருராத் மூதவி வோமவது வப்தே திணா மூர்த்தே நம அய்யேயனே நிற அனந்தமாண்ட மெய்ய வெளிமந்த குருவே போற்றி உய்யவே முல்ஹு உதவிக்கோருவினா ஏன் சையுமாறுன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சதநாதீ गंगा माता माता माता की, कावेरी माता की, कावेरी सुरभि காவேரீ மாதாரிசரஸ்வதி மாதா சனாத்தி